தொள்ளித்தி ஐந்துள்ளில் நீண்ட அத்தியாயங்களை நாங்கள் ஓதலாமா என்று கேட்டேன் அதற்கு நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் இரவில் இரண்டு இரண்டு ரக்காதுகளாக தொழுவார்கள் ஒரு ரக்காத்தை கொண்டு அவற்றை ஒற்றையாக்குவார்கள் பாங்கு சொல்லி முடித்தவுடன் விரைந்து இரண்டு ரக்காதுகளை தோழுவார்கள் என இபன் உமர் அலி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள்